ம் சுப்பதானவியபியலோகான் உன் புனரணோன் பீ சர்வன் விஷேஷா சுபிதி மதுர மாயையோஜய மாயாசிய பூஜ்ய பூஜ்யம் பரம பாத பாத்தி இருபத்தூனோக்கூத்தோத்தோ வாஜியமான சுதியுத்த நேத்தரது ியார் இருபதாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபதாவது காரிக்க காரிக்கையிலிருந்து ஜகத்தை நிஷேதம் பண்ண ஆரம்பிச்சிருக்க இதுவரைக்கும் ஜீவ ஜீவ பரமாத்ம பேதம் இல்லைன்னு சொன்னவர் இப்ப சிருஷ்டியவே நிஷேதம் பண்ற ஜீவபரபேதம் இல்லை என்று உபதேசம் செய்த ஆச்சாரியர் சிருஷ்டியவேறதுக்கு முன்னாலு மனசுல வச்சு தர்க்கம் சொல்ற இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு ஸ்லோகங்கள் ஸ்ருதியை மனசுல வைத்துக்கொண்டு தர்க்கத்தினால பேசுற எப்படிப்பா அஜம் அஜம் அமிர்த்தம் வந்து மர்த்தியமாகவோ ஜாத்தமாகவோ ஆக முடியும் இதுதான் ஆரம்பிச்சது இன்னும் சொல்லப்போனால் அது வந்து பத்தொன்பதாம் ஸ்லோகத்திலேயே கீழே ஆரம்பித்தாச்சு மாயையா பித்தியத்தை ஹேதத்து நானம் கசஞ்சன தத்துவத்தோ பித்தியமானேகி மர்த்தியதாம் அமிர்தம் ரஜேத்துன்னு பிரதிக்க பண்ணி கொண்டவர் இருபதுலருந்து விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் அந்த சம்மதி சொல்கிற போது இன்னும் எந்தெந்த காரிகைகள் என்னென்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு பிறகு சொல்லுவேன் இப்போது பூத்தத்தோ பூத்தத்தோ வாப்பின்னு சொன்னேன் பொய்யோ உண்மையோ அப்படி அர்த்தம் பூததான்னா என்னோ உண்மை அபூதத்தகானா என்ன அர்த்தம் பொய் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் உண்மைன்னு சொல்கிற மாதிரியும் ஸ்ருதி இருக்குது பொய்னு சொல்கிற இருக்கு அதுதான் காலையில் சொன்னேன் ஸ்ருதிக்குள்ளேயே பேதம் வந்ததுன்னா எந்த ஸ்ருதியை எடுத்துக்கிறது சில ஸ்ருல்லாம் பொய்னு சொல்றது சில ஸ்ரு சொல்றது மா சொல்ல எல்லாம் இன்டைரக்டுடைய வாக்கியத்தை அது சமாமா இருக்கு அதாவது மித்ங்கிறதுக்கும் பிரம் இருக்கு சத்தியங்கிற மாதிரி சொல்றதுக்கும் பிரமாணம் இருக்கு சமாக்கும் ன்டா ங்கள் புரிஞ்சிக்க இருக்காதோ நிச்சயம் பண்ண முடியலையோ அதை விட்டுடணும் அதுக்குதான் நான் பிரம்மசூத்திர சொன்னேன் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அப்படி சொன்ன உடனே அந்த மாதிரி இந்த ஸ்ருத்தியை சொல்றேன் நான் இன்னொரு கருத்து சொன்னேன் ஸ்ருத்தியில மிச்சான்னு எங்க சொல்லிருக்கு அப்படின்னு பூர்வ பக்ஷி கேட்கலாம் நம்ம என்ன சொல்றோம்னா சத்தியம்னு எங்க சொல்லிருக்கு அப்போ சத்தியம் சொல்லல மித்யான் சொல்லல சிருஷ்டியில பிரம்மன்ல தான் ரொம்ப தாத்யம் தாற்பயமே தவிர இருக்கிறத வச்சுன்னு பேசுறதுக்காக சொல்லிருக்கு நம்ம வைத்திய பிரகடனத்தில் பார்த்தோம் ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே ஸ்லோக நம்பர் ஞாபகம் இல்லையே பாருங்க வைத்தட்ச பிரகடனத்திலே இருக்கு ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே எது ஆரம்பத்திலையும் முடிவுலையும் இல்லையோ இருக்கிற போது அது இல்லாதது சமான் சப்ரம் ஆறாவது கீதையிலையும் பார்த்துட்டோம் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை நாசத்தோ வித்தியே பாவோ நாபாவோ வித்யே சதா அப்புறம் நஜாயத்தே மிரியே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா இல்லாமல் பிறகு தோன்றுவதில்லை இருந்து பிறகு இல்லாமல் போவதில்லை இந்த வாக்கியத்தை வாஸ்தவமா சிருஷ்டி இல்லைங்கிறதுக்கு பிரமாணங்கள் இருக்கு நிறைய ஸ்ருதி பிரமாணம் இருக்கு யுக்தி பிரமாணம் இருக்கு ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் எத்தையோ இருக்கு ஆகவே அதை நீ எடுத்துக்கணும் அதுதான் யுத்தம் சிருஷ்டியே வச்சிருந்த பேசிட்டு நிச்சிதம் எது ஏக்கமே ஸ்ருத்தினாலும் நிச்சிதம் பண்ணப்பட்டு இருக்கு அந்த நிச்சிதத்தை ஸ்ருதியில போடுறாரு சங்கராஜர் தஸ்மாத் ஸ்ருத்தியா நிஷ்டிதம் எது ஏகமேவ அத்விதீயம் அஜம் அமிர்தம் இத்தி யுக்தியுக்தம் யுக்தியுக்தஞ்ச யுக்தியஜ சம்பம் யுக்தியுக்தங்கிறது யுக்தியாஜ சம்பம் ததேவ இத்தியவோஜாம பூர்வை கிரந்தை அதைத்தான் இதுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறவோ சொல்லிக் கொண்டு வந்தோம் ததேவஸ்ருத்தியர்சா பதிரது கதாச்சி அப்படி அதுதான் ஸ்ருத்தியினுடைய தாற்பயம் மற்ற ஸ்ருதி வாக்கியங்களுக்கு பரம தாற்பயம் கிடையாது அதுதான் கௌணவருத்தியா ஸ்ருட்டமே கௌன்தது மு கிருஷ்ய கவுனம் தத்து முக்கியம் அடுத்தது இனிமே ஸ்ருதியை வச்சுன்னு பேச போறார் இது வரைக்கும் பேசினதுலாம் இருபது முதல் இருபத்தி மூணு வரைக்கும் பண்ணாம ஸ்ருதியில் அந்த வார்த்தையை யுக்தி பூர்வமாக பேசினார் அமிர்தம் மர்த்தியதாம் கதம் பிரஜே ஆக அமிர்தம் மர்த்தியமாக முடியாது அமிர்தம் மர்த்திய பரிணாமவாதம் ஒத்துக்க முடியாது ஜகத் பிரம்ம பரிணாமவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கருத்தை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இப்போ ஸ்ருதியெல்லாம் கோட் பண்ணுறார் அந்த ஸ்ருதியெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் மறுபடியும் யுக்தி நாளில் இருபத்தி ஏழுலேருந்து ஆரம்பிப்பார் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் ஆரம்பிச்சுடுவார் இந்த கருத்துக்களை பார்ப்போம் வாக்கியங்களை பார்ப்போம் முதல்ல சமாதிட்டிவாதத்துக்கு பிரமாணமா இருக்கிற ஸ்ருதி எல்லாம் கோட் பண்ண ஆரம்பிக்கிறார் எங்கெல்லாம் வேதத்தில் அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கோட் பண்றா நேதி இந்த जायते नेहना மாயேசேனே எல்லாம் பண்ற இதில் பார்க்க நே நானே வேதவாக்க ஆம்னாயம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு அர்த்தம் ஸ்ருதி வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் ஆம்னாயம்னு பேர் ஆம்னாயசிய கிரியார்த்தா அனர்த்தக்கியம் அத்ததர்த்தானாம் இந்த ஆம்னாயம் அப்படின்னு சொன்னால் தட்சிணாம்நாய பீடாதிபதி பச்சிமாம்நாய பீட்டாதிபதி சங்கரமட்டத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆம்நாய பீடம் தட்சிணாம்நாயம்னா யஜுர்வேதம்னு அர்த்தம் வேதத்தில் இப்படி ஒரு மந்திரம் இருக்கு இப்போ இந்த யாகசாலைக்கு நாலு பக்கம் வாசல் இருந்த கிழக்கு வாசல் ரிக்வேதம் தெற்கு வாசல் யஜுர்வேதம் மேற்கு வாசல் அதர்வண வேதம் வடக்கு வாசல் சாமதி திச்சே மதுரை கோயில் கூட சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் நாலு கோபுரத்தை சொல்றோம் தட்சிணாமு பிரதீச்சி மகதி திச்சே என்னவோ தெரியல துவாரகா வந்து பச்சிமாம் நாய் மட்டம் ஆனா அங்க வந்து சாம வேதம் சொல்லுகிறார்கள் துவாரகாக்கும் பத்ரிக்கும் ஒரே மட்டம் ஒரே சுவாமி கன்ஃபியூஷன் நிறைய வரும் நல்லது வேலை செய்து பாரு பதினொன்று மேகனநாஸ்தி கிஞ்சன அங்க உபனிஷத்தில் சொல்லியிருக்குறதா சொல்றது நம்ம துவைதத்தை பார்த்து இருக்கிறதா நிஷேதம் பண்ண முடியும் அனுபவிச்சு கொண்டிருக்கிற இந்த துவைதத்தை நமக்கு வேற வேறையா தெரிகிறதெல்லாம் வேற வேறையா இல்லை அப்படி சொல்றது வேற வேறையா தெரிகிறதெல்லாம் வேற வேறையா இல்லை வேற்றுமை வேற்றுமை அல்ல எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட் வேற்றுமை வேற்றுமை அல்ல இரண்டற்ற ஒன்றின் தோற்றமே வேற்றுமை இரண்டற்ற மெய்ப்பொருளின் தோற்றமே வேற்றுமை வேற்றுமை வேற்றுமை அல்ல வேற்றுமை ஒரு மா வேற்றுமை ஒரு மாய தோற்றம் இந்த கரிஷ்ரு அதுக்கு என்ன சொல்றது சி சயம் நீ சொன்னா சிருஷஷ்டி சத்தியம் இல்லேன்னு சொல்ற இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேனி சிருஷ்டி மிச்சியான்னு சொல்லி எங்க சொல்லி இருக்குறியே இந்திரோ மாயாபி புரூபே இந்திரோ மாயாபிஹி இந்திரா இதை வந்து ரெண்டு அஞ்சு பத்தொன்பது ரெண்டு அஞ்சு பத்தொம்பது இந்திரன் மாய மாயிரோ மாய மாய சீன் உபனேதாரே அப்புறம் இன்னொன்னு கல்பித்த சஷ்டி பூத்தி சார் தியமே நாந தது அபாவ பிரதர்சனார்த்தம் ஆம்னாய் சிருஷ்டியில வந்து இந்த சிருஷ்டி சத்தியமாகவே இருந்தால் எல்லாம் சத்தியம் நானா வஸ்தூன்னு இருக்கும் சொல்லியிருக்கும் உபனிஷத்து ஆனால் உபனிஷத்து அப்படி சொல்லலையே தது அபாவ பிரதர்சனார்த்தம் உண்மையிலேயே சிருஷ்டி சத்தியமாக இருந்தால் அந்த சத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி இருந்திருக்க அப்படி ஒரு ஸ்ருதி நானா இல்லைங்கிற ஸ்ருதி இருக்குது அதுக்கு அது யுக்தி யுக்தமாக அடுத்து நம்ம சேர்த்துக்கணும் ஸ்ருத்தியா நிச்சிதம் அஸ்மாபி யுக்தி பீரபி சிந்தித்தம் நாமளும் சிந்திச்சிருக்கோம் சொல்லப்போனால் பரம கருணையோட ஸ்ருதியே நிறைய யுக்தியை சொல்லிக் கொடுக்குறது மேக கிஞ்சன ஈஷா வாசகத்தை எடுத்துக்கோங்க அதெல்லாம் இவர் கோட் பண்ணல சில இந்த ஈஷா வாசியத்தை விட என்ன பார்க்க முடியும் சிம்பிளா இருக்கு ஈஷா வாசியம்னா என்ன ஈஸ்வரனா புரிஞ்சுக்கணும் எல்லாம் பிரம்மன்னு நீ என்ன பண்ணணும்னா வாசியம்னா நிறைய அர்த்தம் இருக்குது வாசியம்னா இப்ப நம்ம வஸ்திரத்தை போட்டு மூடிக்கணும் உடம்ப போதைதத்தை சொன்னா வஸ் வேஷ்டனே நினைக்கிறேன் அதாவது சுத்தி கட்டுறது மறைச்சிக்கிறது அது மாதிரி வாசியம் சொன்னா என்ன மூடணும் மூடணும்னா என்ன அர்த்தம் இருக்கிற மாதிரியும் அர்த்தம் மூடணும்னா என்ன நீ அந்த இந்த அஜானத்தை மூடணும்னா என்ன அர்த்தம் நீக்கணும் அந்த ஞானத்தினால இந்த துவைத ஜமாக இருக்கிற அஜானத்தை அப்படின்னு சொல்லணும் இருக்கிற இந்த அஜானத்தை அத்வைதான அத்வைதான துவைத ஜானம் சத்தியம்னு நினைக்கிற அஜானத்தை அத்வைத ஞானம்தான் சத்தியம்ங்கிற ஞானத்தினால மூடணும் அத்வைத சத்திய ஜானேன துவைத சத்தியா கர்த்தவியம் உபனிஷன்யாம் ஜகத்து இந்த ஜகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தத்தை ஒன்னு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் ரொம்ப நல்லா அழகா கோட் பண்ற ஸ்ருலாம் அப்புற தேன்தே புதாகத்தினால உன்ன நீ காப்பாத்திக்கோ அந்த தேன ஈசாவா ஈஸ்வர ஈஸ்வரன் உணர்ந்து கொள் இருக்குவதன் மூலம் உன்னை முழுமையானவனாக பூரணமானவனாக உணர்ந்து நல்லமா அர்த்தம் தோன்று எல்லாம் பொருத்தமா இருக்கு முழுமையை அனுபவிப்பணர்ந்து கொள்வாயாக போய் மாட்ட இந்த விஷயத்தை புரிஞ்சு அதிலேயே நெல் மறுபடியும் இந்த இருமை வாழ்க்கையில் நீ உழலாதே இருமையில் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாது சொன்ன மாதிரி இதுல திரும்பவும் போய் மாட்டின்றி ஒழிக்காது இந்த துவைதத்தில் சிக்காது பணம் தானே சொல்லி இருக்கிற அர்த்தம் எல்லா அர்த்தமும் இருக்கு தனம் அப்படின்னா அது வாட்சியார்த்தம் வந்து இன்னொருத்தம் பணத்தை நீ விரும்பாதேன்னு அர்த்தம் எவம் பணத்தையும் விரும்பாதேன்னு ஆனா அதனுடைய பரம லட்சியார்த்தம் என்ன தெரியுமோ தனம்னா இங்கே துவைத்தம் கசித் கசாஞ்சிதபி அவஸ்தாம் துவைத்த விஷய சிந்தாம் மா குரு சிந்தானா என்ன விற்த்தியே விற்பிம் மா குரு துவைத்த விற்த்தியில மனசை வளர்க்காது அப்படின்னு நானா இடையில சொல்லிவிட்டேன் தௌடபாதாச்சாரியம் சொல்லலை ஆனால் விஷவாசர் புருஷத்தில் வேறு எதெல்லாம் கொட்டேஷனாக கொண்டு வர்றாரு இதெல்லாம் அண்டர்ஸ்டு இதெல்லாம் அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியங்கள் இதெல்லாம் ஈஷாவாசியம் விதம்சனமெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிகிற விஷயம் இது ஒன்றும் பெரிய விசாரம் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் அதுவே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது சாஸ்திரத்தோட பலம் இருந்தால் தான் அது புரியும் ஈஷாவாசம் விதம்சனம் ஆ இந்திரோ மாயாபிவிருத்தி அப்பி இந்திரன் அதாவது ஈஸ்வ பிரம்மனுடைய மாயினால் இந்த சிருஷ்டி ஏற்பட்டுருக்குன்னு பிருகதாரண்ய வாக்கியத்தில் அங்கேயும் அப்படி இருக்குது ே நாநாஸ்திச்சன ஆனே ட்விரல் சி ஆஹவே ஆமாம் ஆமே கல்பி அபூத்தவ அபூதாகணும் இந்த பார்த்தா பொய் தெரியறத மித்தியார்த்து தெரியறது அது வந்து பிராணசம்பாத இந்திரோமாயாபித் அபூதார்த்த பிரதிபாதக மாயா சப்தேனம் வெப்பதேஷா பொய்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக மாயாசப்தத்தை உபயோகப்படுத்தி இருக்கு சில கேள்வி போயிட்டு போட்டோம் அப்புறம் அடுத்தது என்னயமானோ புருஷ சூக்தத்தில் பார்க்கறோம் இதிரு புருஷசூக்தான் நம்பர் போடல இதுல அஜாஜமானோ பகுதா விஜாஜதே தசீரா பரிஜானியோனி அப்பூத்த ப்றி ரண்தா த்ஷா வித்ரூபே துருஷஸ் விஷ்வமிரே வேதாஹம் மகாந்தம் ஆதித்தமர पंथा गर्भे विजायते எங்க அஜாமான விஜாத்த அஜாயமான அஜோபி சன்யா அவ்யாத்மா அதிஷாய ஆத்ம அந்த பிரமாணங்களை பாருங்கள் அப்படிங்கிறார் இது ஆகவே துஷப் அவதாரணா இந்த ஸ்லோகத்தில் அஜாஜம இந்த ஸ்லோகத்தில் இருக்கேன் ஜாயத்தே து சாயையா ஜாயத்தே து சோகத்தில் இருக்கு மாயையா ஜாயத்தை து சா மாயையே ச மாய மகி அஜாஜமான ஜன்மத்த ஏகத்திர சம்பவத்தி ஒரே நேரத்தில் பிறவாதவனாகவும் பல பிறப்பிற எடுக்கின்றவனாகவும் காணப்படுகிறான் பிறப்பற்ற பரம்பொருள் பல பிறப்புகளை உடையதாக காணப்படுகிறது மாயையால் அக்ன உய்வ சைத்யம் ஔஷ்ணம் ஒரே நேரத்தில் நெருப்பு எந்த உதாரணம் ஒரே நேரத்தில் சூடாகவும் இருக்கு நெருப்புன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ற அது நடக்காது பிரகிருத்தேர் ரன்யசாபாவகா நகதித் பவிஷ்ய படிச்சிருக்கோம் இப்போதான் படித்தோம் பிரகிருத்தேர் ரன்யசாபாவகா நகதஞ்சித் பவிஷ்யதி இப்போ முதல்ல படிக்கிறோம் ஒரு பத்து தரம் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் நான் சொல்றதுனால எனக்கு பத்து தரம் படித்ததுக்கு சமானம் மாதிரி ஆனால் நீங்க பத்து தரம் படிச்சாதான் புரியும் பத்து தரம் படிக்கணும்னு இல்லை உங்களுக்கு முடிஞ்சு புரிஞ்சு நோய்ப்பவே கூட புரியலாம் இருந்தாலும் அது உங்கள் மயமாகறதுக்கு நிறைய திரும்ப திரும்ப பௌன புண்ணேன சிரவணம் குறியாது இல்லாட்டி இந்த துவைதத்தில் மாட்டின்னு திண்டாடுவோம் நல்ல திண்டாட்டம் கஷ்டமான திண்டாட்டம் அதர்மமான திண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிருந்தோம் அதனால பலவத்வா தான் ஆத்ம ஏகத்துவ தரிசனமே ஸ்ருதி நிச்சிதோச்சகா அதாவது ஆத்ம ஏகத்துவ தரிசனம் தான் பலனை உடையதா இருக்கு துவைத்த தரிசனத்துல என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேக்குற ஏதோ தற்காலிக சாந்தி இருக்குன்னு நினைக்கலாம் துவைத்த தர்ம தரிசனத்தில் பூர்ணமான பலன் இல்லைப்பா அப்படி சொல்ற தை தர்மத்தர்மாயிருந்தாலும் துவைத தர்ம தரிசனத்தில் பூர்ண பலன் இல்லை அத்வைத ஆத்ம ஜானத்தினால்தான் பூர்ணத்துவலன் இருக்கு இது அபூர்ணத்துவ புத்தி போகாத துவைத தரிசனம் என்னத்துக்கு ஆகினால ஸ்ருதியில் ஃபலவத்வாச்ச ஆத்ம ஏகத்துவ தரிசனமே ஸ்ருதி நிஷ்டிதோர்ச்சகா இன்னொரு கொட்டேஷன் சொல்கிறார் தத்த கோமோகா கஷ் இது சங்கராச்சாரிய சேர்த்துக்கிறார் கௌடபாத காரி இல்லை உபனிஷத் சொல்லியிருக்கு ஒரே மெய்ப்பொருளை காண்பவனுக்கு மயக்கம் ஏது கவலை ஏது தற்போக ஏகத்துவம் அனுபஷத்தாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனு ஏகத்துவம் பசியோக இதெல்லாம் கனமெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் லாம் கேட்கற போது நல்லா இருக்கு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் கோ மோ ஹோ மோ ஹம் கோ மோஹோ மோ ஹோ மோஹோ மோஹா மோஹோ மோ ஹோ மோஹோ கஷ்வோ கோ மோஹோ மோஹோ கஹா அது தனம் சென்னால் கேட்கறது நல்லா தான் இருக்குது இந்த கனம் கோமோ மோஹோ மோஹோ மோஹோ மோஹா அப்படி சொன்னா தான் ஒன் டூ two, three, one, two, three, three, two, one, one, two, three. Come on. Komoha mohaka, komoha kakko, mohaka kakko mohaka kakha. Mohaka komoha mohaka shokakko mohaka shokakko mohaka shokaha. Kasho, kasho, kakakko, kakashokha. சோக ஏ கத்வமே ஏ கத்வ கோகோக ஏ கத்வம் சொல்ல கேட்கவே நல்லா தான் இருக்கு கேட்க இது அந்த வந்து இந்த கணத்தில் அது ஒரு வார்த்தை பல தரம் சொல்கிறோமா நிஜமாகவே சோகமோகம் போயிடுற மாதிரி இருக்கும் சந்தேகம் நிஜமாக என்ன அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்துனா சந்தேகமே இல்லை போகணத்தினால்தான் சொல்லியிருக்கான் அப்படி சொல்லணும் சோகமோகம் போகணத்தினால்தான் இந்த ஸ்ருதி இப்படி வந்திருக்கு அஹம்திம் நம சுங்கள்ல நிறைய பாத்திருக்கோம் கஷோக்கேகம் பசியர்ணா மோசியுமாஷ்டியாதிபேதே கஷ்க ஏகத்துவம் அனுப்சதான்னு இருக்கு ஏகத்துவ ஸ்துதி இருக்கப்பா ஸ்ருதியில அது மாத்திரமில்ல துவைதரிசன ஏற்கனவே பார்த்தோம் அதை திரும்ப இங்க கோட் பண்ணி சொல்லி முடிக்கிறார் இனி அடுத்த ஸ்ருதி பார்க்கலாம் சம்பூதேரப்பிரதிசித்தே கவேனமmileHold상cussion aaS turb gerekiyor ப Ef tik digital Forgive for색 போ Kelvin aunt сб 없어 போkur போகிற்essen போகிற்கணடாம் சங்கராச்சாரியார் இது கொஞ்சம் அதிகமாக கமெண்ட் எழுதியிருக்கார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது காரிய காரணம் கிடையாதுன்னு ஸ்ருதி பிரமாணம் இருக்கு காரியமும் இல்லை காரணமும் இல்லை பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதற்கு வேதத்தில் இருக்கும் ஆதாரத்தை சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறாரு முதல் வரி இப்படி இருக்கு இப்போ நீங்கள் என்ன சொன்னா இந்த காரிகை காரண காரிய ரூபமான சிருஷ்டியை நிஷேதம் பண்ணுகிறது இந்த காரிகை என்ன சொல்ற சம்பவ பிரதிஷித்திய சம்பவ காரியம் சம்பவ பிரதிஷித்திய எதில் சுருத்தியா பிரதிஷித்திய ஈஷாவாசியோபனிஷத் பன்னெண்டாவது மந்திரம் பன்னெண்டாவது மந்திரம் ஒரு மந்திரம் இருக்கு சம்பூ அது இல்ல அதில் பாஷம் இன்னொரு மந்திரம் இருக்கு அதாவது உபாசனை பண்ண சொல்ற அதாவது சம்பூதி உபாசனா அசம்பூதி உபாசனா இது மந்திரம் ஒரு ரெண்டு மூணு மந்திர சேர்ந்த விஷயம் அந்தந்தம பிரவிசந்தி ஏ சம்பூதி உபாசத்தை அசம்பூத்தியாக் ரதா அப்படி இருக்கு இந்த மந்திரமெல்லாம் இப்போ இந்த சம்பூதி சங்கராச்சாரியன் வந்து வினாசேன இது எடுத்துருக்காரு இங்கே அனா, ஆனா சம்பூத்தி உபாசனா அசம்பூத்தி உபாசனா எடுத்துக்கிறோம் கொண்டு வரல அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் அது நல்ல மந்திரம் இதெல்லாம் உபனிஷத்து இங்க சங்கராச்சரிய கோட் பண்றாங்க பன்னெண்டு சொல்லி என்னது பன்னெண்டாவது மந்திரம் தான் அந்தர்த மந்திரம் படாவது மந்திரம் என்னூத்திய உபாசனை அவர்கள் இருள இருளில் நுழைகிறார்கள் அப்புறம் என்ன சொல்லுகிறது அதை காட்டிலும் இருளில் சம்பூதி உபாசனை பண்ணுகிறவர்கள் நுழைகிறார்கள் இது நிந்தனை உபாசனை அசம்பூதி உபாசனை இந்த உபாசனை என்னென்னா காரிய உபாசனா காரண உபாசனா அப்படின்னு ரெண்டு உபாசனை இப்போ இந்த காரண உபாசனை காரிய உபாசனையே உபனிஷத்தை சொல்லியிருக்கு ஆனால் அதுலேயே இருக்கிறவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இது உனக்கு பக்குவத்துக்காக சித்தசுத்திக்காக அதிருஷ்டபலத்துக்காக சொல்லப்பட்ட உபாசனை இது நீ அதுவே பரம லட்சியமாக அதில் போய் அடிக்ட் ஆகிடக்கூடாது ஆ உபனிஷத்து தான் உபாசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த உபாசனையிலேயே மூழ்கி இருக்கிறவனே உபாசன விடுவிக்கிறதுக்காகவும் சொல்றது உபதேசம் பண் ஆஹ் உபாசனை பண்ணவும் வேணும் அப்புறம் உபாசனையை விட்டுடவும் வேணும் இதுக்கெல்லாம் இது பிரமாண்டம் இந்த சகுன பிரம்ம உபாசனையே பிடிச்சுன்னு விடமாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் இது பதில் இதெல்லாம் பதில் இதுவே போரும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா நீ வந்து சாஸ்திரத்தை பூர்ணமாக படிக்கலை சாஸ்திரத்தை பூர்ணமாக ஃபாலோ பண்ணலை நீ கர்மா பண்ணு உபாசனை பண்ணு அப்புறம் அதை விடு சந்யாசம் பண்ணு ஞானத்தை அடை பிரம்மனாக உணர்ந்துக்கணும் நீ இல்லாட்டி ஸ்ருதியை அறகுறையாக ஃபாலோ பண்ணுற சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணால் ஒழுங்காக ஃபாலோவ் பண்ணணும் நீ அறகுறையாக பிடிச்சிக்கிற ஆ ஒழுங்காக பண்ணு அதை விடு அதனால தான் சந்நியாசம் யாருக்கு கர்மாவும் உபாசனையும் பண்ணினவனுக்குதான் சந்நியாசம் கர்மாவும் உபாசனையும் பண்ணாதவனுக்கு என்ன சன்னியாசம் வேண்டி கிடைக்கு கர்மாவும் உபாசனையும் பண்ணினா தான் கர்மா உபாசனை விடுறதுக்கு சந்நியாசம் கர்மாவும் பண்ணல உபாசனையும் பண்ணல நான் சன்னியாசம் பண்றேன்னா என்ன சன்னியாசம் பேருக்கு நாமக்கே வாசித்தே சன்னியாசம் தான் இல்லாட்டி என்னன்னா ஜென்மாந்திரத்துல பண்ணினேங்கறத ஒத்துக்கணும் ஏதோ ஜென்மாந்திரத்துல கர்மா உபாசனை பண்ணியிருக்கேன் அதனால இந்த ஜென்மாவில் சன்னியாசம் பண்றேன் அப்படின்னு சொன்னால் அப்பவும் கொஞ்சம் கர்மா பண்ணிட்டு தான் சன்னியாசம் பண்ண கர்மா பண்ணாமல் பண்ண முடியாது அதனால தானே சன்னியாசம் பண்ணுறவங்க பூனலை போட்டு கொடுமையை வச்சு அப்புறம் பூனலையும் குடுமையை எடுக்க சொல்கிறாங்க இல்லையா யாருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்தாலும் கூட பூனல் இல்லாதவனுக்கு சந்நியாசாசிரமம் கொடுத்தா கூட அவனுக்கு ஒரு பூனலை போட்டு கொடுமையை வச்சு அதுக்கப்புறம் அந்த பூனலையும் கொடுமையும் எடுத்து அப்புறம் தானே சன்னியாசம் கொடுக்குறாரு சந்ந்யாசத்துக்கு வெளியேஷத்தில் இருக்க வேண்டிய அம்சமே கொடுமையும் பூனலும் இருந்தால் தான் அதான் பெண்களுக்கு ஏன் சன்னியாசம் இல்லைன்னா கொடுமையாவது பூணலாவது கர்மாவாது அதனால அதே இப்போ ஒரு இப்போ ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு கமிட்மெண்ட் வாணுங்கிறதுக்காக ஒரு முறைக்காக வச்சுட்டு இருக்கும் அது இப்போ மடங்கள்ல எல்லாம் இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க மட்டத்துல எல்லாம் நன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு நமக்குள்ளே அப்படி ஒரு சிஸ்டம் வந்துருக்கு நம்ம சாஸ்திரத்தில் இது இல்லை ஆனால் யோகினிகள் தபஸ்வினிகள் இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பிரமாணம் எல்லாம் ஞானிகள்லாம் சன்னியாசிகளா இருந்திருக்கிறார்களான் விஷயம் வேறு அதெல்லாம் இப்ப நமக்கு இந்த டாபிக் விசாரம் இல்லை ஆனா என்ன சொல்ற சம்பூத்தியையும் அசம்பூத்தியையும் நிந்தனை பண்ணிருக்கு உபனிஷத்து சம்பூத்தி அபவாதாச்ச அபவாதம்னா என்ன நீக்கியிருக்கு அபவாதம் வேண்டாம் போரும் அபவாதம் பண்ணிருக்கு அபவாதம்னா என்ன முதல்ல அத்தியாரோகம் பண்ணிருக்கு அர்த்தம் முதல்ல சம்பூதி அசம்பூதி உபாசனையை அத்தியாரோபம் பண்ணி அப்புறம் அசம்பூதி உபாசனையிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அபவாதமும் பண்ணியிருக்கு சம்பவ பிரதிஷித்தே அதையே வச்சுன்னு சொல்லியிருக்கலாம் சங்கராச்சாரிய அவர் இன்னொரு ஸ்ருதியை இதுக்கே எந்த வச்சுப்பான இன்னொரு ஸ்ருதியை வச்சுன்னு காரணத்தை நிஷேதம் பண்றார் ஆஹ் பிரம்மன் பிரம்ம காரியம் நாஸ்தி பிரம்மன் காரணமும் இல்லை பிரம்மன் சிருஷ்டி காரணம் அப்படி நாஸ்தி இந்த ஜெகத் பிரம்ம காரியம் நாஸ்தி இந்த காரியத்திலேயே உயர்ந்தவர் யாருன்னு கேட்டால் ஹிரண்ய கர்பர் இங்க வந்து சம்பூதி யாரும் கேட்கக்கூடாது படித்த விஷயம் கர்ப்பக சொன்ன சமஷ்டி விரதம் முதல்ல புறந்தவர் இரண்யகர்ப சமவர் ஜாத்திரேக்க ஆசீத் அதாவது சம காரண சரீரத்தில் இருக்கிறவருக்கு ஈஸ்வரன்னு பேர் அவர் சிருஷ்டி அவர் அநாதி ஈஸ்வரன் அநாதி இரண்யர்பன் சாதி இரண்யர்பருக்கு ஆதி இருக்கு ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்தவர் ஈஸ்வரன் அநாதி இரண்யர்பர் சாதி சாதினா என்னர்த்தம் ஆதியை உடையவர் அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்ண சொல்லி சாஸ்திரத்தில் நிறைய இடங்கள்ல ஹிரண் கர்ப்ப உபாசனை தான் சொல்லியிருக்கு சூரிய மண்டலத்தில் நம்ம எல்லாருடைய சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி ஆகிய ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை பண்ணு அவர் சம்பூத்தி ஞாபகம் சம்பவம் இனி ஸ்தூலம் இல்லை விராட் இல்லை இது காரிய உபாசனா காரிய உபாசனா என்ன காரிய பிரம்மோபாசனா பிரம்மன் யாரு ஹிரண்ண கர்ப்பன் நீக்கி ல காரியம் தானாவே அவுட் ஆகியனால என்ன பண்றார் ஹிரண்ய கர்ப்பனு உபனிஷத்து என்ன பண்றது அந்த பிரவிசந்தி அர்த்தம் நுழைகின்றார்கள் காரிறுருள் நுழைகின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சம்சாரத்தில் நுழைகிறார்கள் அவங்க சம்சாரம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒயிட் ஹவுஸ்ல மாட்டின்னு திண்டாடுவான் இவன் இங்கே மாட்டான் இரண்டர்கள் இரண்டாவது அங்கே போயிடுவார் பிரம்மலோக பிராப்தி அங்கே போனால் அதுக்குள்ள சம்சாரம் இருக்குமே இப்போ எனக்கு தனியாக உட்காந்து படிக்கிற போதெல்லாம் ஆசிரமத்தை தப்பாக கட்டிட்டோமோன்னு தோன்றுறது சில என்ன அப்படிலாம் தோன்றுறது ஏதோ காரியம் நடந்தது இப்போ நடந்ததுக்கப்புறம் ஏதோ நினச்சி பிரயோஜனம் இருக்கோ நடந்துடுத்து எல்லாம் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா ஐயோ நம்ம எங்கேயோ போய்ட்டோம் போட்டிருக்கேன் நம்ம நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சி என்ன நம்ம நல்லது நிறைய பேருக்கு உபயோகப்படணும்னு நினச்சி நம்ம ஏதோ சொற்காரியத்தில் இறங்கி அப்புறம் அதுவே பெரிய பரிசிரமாயின் இருந்தா இதெல்லாம் பார்க்குற போது இப்போ உட்காந்து இங்கிருந்து படிக்க தான் சரி படிக்கிற போது உபநிஷத்து பிருகதாரண்யத்தை பார்த்தா அதை பார்த்தா அந்த ஒன்று ஒன்றையும் பார்த்தா ஐயோ டைம் போயின்னு இருக்கேன் அப்படி தோன்றுருது அப்புறம் அதுக்கு இடையில் வந்து என்னாச்சா அது என்னாச்சு இது என்னாச்சு இடையில் அந்த வேறு கேட்டுக்கணும் இது என்னாச்சு அந்த லெட்டர் போச்சா அது இருந்தா இப்படி வேறு அது வேறு கேட்டுக்கணும் அப்போ என்னால எல்லாம் வேண்டாம்ப்பா ஒரு பேசாமல் படிச்சுட்டோம் இந்த இந்த அளவுக்கு இது வயசாக வயசாக அதுக்கு அனுபவம் இருக்கே அனுபவம் இருக்க இருக்க அதுக்குரியதான் செய்கிறது வாஸ்தவம் இப்போ என்னென்னா சாஸ்திரத்துலேயே இருபத்தி மணி நேரம் உட்காருன்னா உட்காரலாம் தோன்றுறது ஆனால் என்னென்னா அதுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் முடியல போயிட்டு போய்ட்டு என்னோடய கதையை உங்கள்கிட்ட கொஞ்சம் புலமின்னே அவ்வளோதான் இதெல்லாம் பார்க்குற போது பிரபிப்பாக இந்த சாஸ்திரத்தோட ஆழம் இருக்கேன் அவ்வளோ இதாக இது நல்ல காரியம்தான் இதெல்லாம் பரமோத்வமான எத்தனையோ பேருக்கு உபயோகமாக இருக்குது எல்லோரும் ஆனந்தமாக இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கு ஆனால் நான் பண்ண வேண்டியது இன்னும் பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் தான் பிரம்மனாச்சத்துக்கு பண்ணணும்னு கேட்கக்கூடாது அது வேறு சமாச்சாரம் அது சமாச்சாரம் என்னத்துக்கு பண்ணணும் தான் அது சாஸ்திரத்தோட சாரம் எத்தனை வருஷம் என்ன படித்தாலும் அதுதானே சாரம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதனால் இருக்கோமே பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கோமே அதையும் விட்டுவிட்டால் நல்லது பாடத்தையும் விட்டுட்டால் ரொம்ப நல்லது நம்ம பாடு படிச்சுட்டே இருக்கலாம் ஷிங்கேரி ஆச்சாரியன் சொல்கிற மாதிரி தான் அவர் நிறைய கிளாஸ் எடுக்கிறது அவர் அவர் படிக்கிறதே போறல பாரு இருக்கணும் போல் இவ்வளோ பெரிய சுவாமியாகச்சு வயசு அறுபதாக போகிறது ஆனால் என்ன சொல்கிறாருன்னா போ என்ன வந்து யாருக்கு புரியுறது இதெல்லாம் நம்ம பாடு படிச்சுக்கணும் நம்ம யாருக்கிட்டே போயிடுச்சுன்னா அவனுக்கு புரிஞ்சுதா புரியல நமக்கு இது தெரியுது அவனை அக்னஸ அப்புறுபத்த சர்வம் பிரம்மேதி யோவது அவனுக்கு சரியாக கிளாரிட்டி இல்லை அவங்க ஏதோ சம்சாரத்திலேருந்து வந்திருக்கான் அவன் கிட்ட போய் நம்ம இத்தனை வருஷமாக படித்ததுலாம் சொன்னோம்னா அவனுக்கு எங்கேப்பா புரிய போகிறது அப்படி சொல்கிறார் அதனால் என்னென்ன நம்ம பாட்டும் படிச்சு போ நமக்கு ஜென்ம சார்த்தங்க பாட்டு போறோம் அப்படிங்கிறார் அதுவும் நியாயமாக தோன்றுறது பரவாயில்ல இந்த மாயையில் இப்படி எல்லாம் விசித்திரங்கள் இருக்கத்தான் இருக்கும் இது வித்யா மாயா விசித்திரங்கள் வித்யா மாயாவின் விசித்திரங்கள் அவத்யாமாயின் விசித்திரம் அது இன்னும் தகராது அது நம்ம இந்தியா இந்தியன் பாலிடிக்ஸ் அர்த்தம் அவித்யா அவித்யா மாயின் விசித்திரங்கள் இது வித்யா மாயின் விசித்திரங்கள் ஆசிரமங்கள் மடங்கள் இதெல்லாம் வித்யா மாயின் விசித்திரங்கள் போட்டு எதுக்கு சொல்றேன் ஸ்தூல சூக் அதாவது சூக்ம சூக்மமாக இருக்கக்கூடிய இரண்யகர்ப உபாசனை பண்ணால் என்ன கிடைக்கும்னு அதுக்கு தான் போனேன் ஒயிட் ஹவுஸ்ன்னு அது மாதிரி இங்கேயா இரண்யகர்பங்கே போனால் அங்கேயும் ஏதாவது ஒன்று இருந்துருக்கு அங்கேயும் க்ளாஸுக்கு எதாவது டிஸ்டபன்ஸ் வருமோ தெரியல போயிட்டு போகிறது ஆஹா அது அப் பிரதிஷித்தியத்தை அபவாதாத் பிரதிஷித்தியத்தை சம்பூத்தி உபாசனா சம்பூத்தேகே அபவாதாத்து இந்த ஏ சக்காரம் இருக்கு அந்த சக்காரத்துக்கு யாரும் அர்த்தம் சொல்லலை நம்ம போட்டுப்போம் ஏவ இவர் கௌடபாத காரியில் இந்த சக்காரம் இருக்கு இந்த சக்காரத்துக்கு என்ன பண்ணு ஏவ பிரதிசித்தேவ அது அழுத்தமாக வேண்டாம்னு சொல்றதப்பா அப்படி போட்டிருக்கு அதில் அதுலேயே ரெண்டாவது லைனில் இருக்கு என்ன லைன்னா அதை காட்டிலும் காரியுள் போகிறான் அசம்பூதி உபாசனை காரண பிரம்மோபாசனா இந்த காரண பிரம்ம உபாசனை பண்றான் அதை காட்டிலே இருட்டுல போறான்னா என்ன அர்த்தம்னா அவன் இன்னும் வந்து தன்னை சம்சாரியாகவே வச்சுட்டு அந்த அந்த என்ன பண்றான்னு இப்போ எல்லாரும் தானே அதை ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் அசம்பூத்தி உபாசனா அர்த்தம் அது அந்த மந்திரத்தில் இருக்கு இவர் கோட் பண்ணலை அந்த சம்பூத்தி உபாசனான்னு சொல்லி காரிய பிரம்ம உபாசனையை மாத்திரம் பண்ண சுத்தியை கோட் பண்றார் காரண பிரம்ம உபாசனை அங்கேயே சொல்லியிருக்கு அசம்பூதி உபாசனான்னு சொல்லியிருக்கு அங்கே அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமானது என்னென்னா அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யாமிருத்தம் அஸ்ணுதே இப்படிலாம் இருக்கும் சம்பூத்திச்ச விநாசோ சவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யாமிருத்தம் அஷ்ணுதே இப்படி நிறைய மந்திரங்கள் இப்படி இருக்கு அப்புறம் இங்க இன்னொன்னு இருக்கு அமிர்தம் அஸ்ணு சம்பூத்தியா அமிர்தம் அஷ்ணு அங்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமோ அசம்ஸ்காரமா இருக்கிற மனச கர்மாவது வினாசம் வார்த்தைக்கு கர்மான அர்த்தம் போட்டு உபனிஷத்து அதெல்லாம் வினாசம் இஸ்இக்குவல் டு கர்மான கர்மா அழியறது தானே அதனால கர்மாவுக்கு ஒரு பேர் வினாசா எப்படி பாருங்க பேரு விநாசஹான்னு பேர் கர்மாவுக்கு ஆனா வினாசேன மிருத்தியும் தீர்த்துவான்னு சொன்னா அந்த ஈஷாசரிஷன் அது தாத்பரியம் இல்லை சொல்லிட்டேன் விநாசேன மிருத்தியம் தீர்த்துவான்னா கர்மாவனால அசம்ஸ்கிருத அந்தகரணத்தை சம்ஸ்கிருதமாக்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சம்பூத்தியா அமிர்தம் அஸ்ணுதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஏகாத சித்த ஏகாகிரதா சித்த விஷாலதாவை சம்பூத்தி உபாசனையினால் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் என்ன பண்ணுறக்கு இது உபாசனையை பண்ணுன்னு இதே உபநிஷத்து சொல்கிறது கர்மாவை பண்ணுன்னு சொல்றது கர்மா உபாசனையை பண்ணு சொல்கிறது அதே உபநிஷத்து கர்மாவையும் உபாசனையும் நிஷேதம் பண்ணுறது ஈஷாவாசியம் படிச்சிருக்கியோ நீ அப்படின்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டிட்ட கேட்குறாரு தௌடபாத ஈஷா வாஸ்து படிச்சிருக்கியா யுக்தி யுத்தமாக அங்கே நிறைய சொல்லியிருக்கே பார்த்துருக்கியா கவனிச்சியான்னு கேட்குறாரு அப்புறம் அடுத்தது அதை எடுத்துக்கிற இவர் பிருகதாரண்யத்தில் இன்னொரு போயிட்டார் பிருகதாரண்யம் மூணு ஒம்பது இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் மூணு ஒம்பது இதில் நம்பர் போடலை போட்டுக்கணும் நம்ம மூணு ஒம்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் மூணு ஒம்பது இருபத்தி எட்டு கோன் வேனம் ஜனையேத் இது காரணம் பிரதிஷித்தே என்று கோனு ஏனம் ஜனயேத் இன்வெர்டர் காமாஸில் போட்டுக்கணும் இந்த படைப்பை எவன் படைக்கிறான் ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை கோன் வேணம் ஜனையேத் அங்கே நிறைய கேள்வி இருக்கு மரத்தை பற்றி என்னெல்லாமோ சொல்லி கதையெல்லாம் சொல்லி அது இன்னொரு கோட்டேஷன் அடுத்ததுல பண்ண சொல்லப்போறார் மிருதாரண்யத்திலிருந்தே சொல்லப்போறார் இது அல்ல இல்லைன்னு நீக்கி இருக்கு எல்லாத்தையுமே நிஷேதம் பண்ணியிருக்கு இந்த இவன் எதை படைக்கப் போகிறான் ககாஜனையே என்று காரணம் பிரதிஷித்தியதே காரணத்தையும் நிஷேதம் பண்ணியிருக்கிறது ஆக காரண பிரம்மன் காரிய சாஸ்திரத்தில் புராணத்தில் பார்க்கறதெல்லாம் இப்போ இது இப்படி சொல்றது உண்டு இப்போ வந்து சிவபுராணத்தில் சிவன் தான் காரண பிரம்மன் விஷ்ணு காரிய பிரம்மன் அப்படி சொல்லுவோம் இந்த காண்டெக்டில் காரிய பிரம்மன் காரண பிரம்மன் வேற இரண்டகர்பன் காரிய பிரம்மன் ஈஸ்வரன் காரணப் பிரம்மன் அப்படி அர்த்தத்தில் சொல்லுவோம் சாதாரண புராண கதையெல்லாம் சொல்கிற போது என்ன சொல்லுவோம்னா சக்தி புராணத்தில் தேவி புராணத்தை எடுத்துட்டோம்னா தேவி காரண பிரம்மன் மற்ற எல்லாம் இவர்கிட்ட இருந்துதான் எல்லாம் வந்தது கராங்கு நகோப நாராயண தசா கிருத்தியை நமக வைஷ்ணவ கேட்ட அடிப்பான் அதாவது கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசா கிருத்தியை நமக அப்படின்னா அம்பாளுட பத்து கை விரல்ல இருந்து நகத்துல வந்துதான் எப்படி இருக்கு கராங்குலி நகோத்பண்ண நாராயண புரியுது பார்த்தீங்களா இந்த தமிழ் இந்த சம்ஸ்கிருதம் கஷ்டமா என்ன தச ஆகிருத்தி கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசாக்கிருதி எங்கள் அம்பாள் இருக்கா இல்லையா எங்கள் அம்பா ஜெகதம்பா வராசக்தி அவளோட பத்து வரலருந்து தான் உங்க நாராயணர் பத்தாவதார் எடுத்தார் தெரியுமோ அப்படின்னு வைஷ்ணவனை பார்த்து சாக்தம் பேசுறான் அவன் ஏதாவது ஒரு கதை சொல்லுவான் எங்க நாராயணருடைய தலைமுடியிலிருந்து ஒரு முடிதை உங்க அம்பாள்னு சொன்னான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான் அப்படிலாம் இருக்கு புராணத்திலிருந்து இருக்கு ஆஹ் இது என்னன்னா காரண பிரம்மன் காரிய பிரம்மன் இது ரெண்டு பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் உபனிஷத்துல இருந்து வைதிகத்திலேயே இந்த காரண பிரம்ம காரிய பிரம்ம உபாசனா இருக்கு காரணத்துவம் நிஷித்தியத்தை காரியத்துவம் காரண காரிய விலட்சணம் பிரம்ம ஐவ அத்வைதம் பிரிய காரியம் இல்லைன்னு சொன்னால் காரணம் எங்க இருக்க போறது பிள்ளையே இல்லைன்னா அப்பாவாவது அம்மாவது ஆகையினால காரியமே இல்லைன்னா காரணம் எங்க இருக்க போறது ஆக காரணம் பிரதிஷித்தியே கோனு ஏனம் ஜனையேத் இது வந்து கோபனிஷத் வாக்கியம் காரணம் பிரதிஷித்தியம் அதனால என்ன சிருஷி கடைய சிருஷ்டி மித் மி அஜா சத்தியம் கஷ்ஜா ஜாயேதான் அடுத்த ஸ்லோகம் அடுத்த காரியம் படிக்கலாம் சேஷ நேதி நேத்தீ வ சேஷ நேதி நேத்தீ வேத்து இன்னொரு ஸ்ருதியை கோட் பண்ற அதாவது அஜாதி பிரம்மவாதத்தை சித்தாந்தம் பண்றதுக்காக இந்தியர் சஜேஷ நேதினா மனசில் பதியும்படி உபதேசம் பண்ணுகிறது கிராஹ்யம் ஜெனிமத்து புத்தி விஷயம் உப அபலபதி இன்னுத்தை பண்ணப்படுகிறது உறுதி உறுதியாக நாசம் நிஷேதம் பண்ணப்படுகிறது அதாவதுனா எஸ்மாத்து சயேஷ நேதி நேதி ஆத்மா நம்பர் கொடுத்துருக்கார் இந்த புஸ்தகத்தில் ரெண்டுதாரணிகம் ரெண்டு மூணு ஆறு அதாவது ரெண்டாவது செகண்ட் சாப்டர் தேர்ட் செக்ஷன் போட்டிருக்கு நான் பார்த்ததுல இருபத்தி ஆறாவது எல்லாம் நிறைய இருக்கு நேதி அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா சிருஷ்டிய நிஷேதம் பண்றது வாக்கியம் வந்து பிரம்மன புரிய வைக்கிறதுக்கான வாக்கியம் சிருஷ்டிய நிஷேதம் பண்றதன் மூலம் எந்த பிரம்மனிடத்தில் இல்லையோன்னு படிச்சோம் மறந்துடக் கூடாது ரொம்ப இருக்கோமா மனசுல ஒரு மாதிரி போயிடும் புத்தி எல்லாம் சொன்னதே பிரச்சனை அத்வைதான் அத்வைதான் ஆயிடும் அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஒரு காரியமே ஓடாது அப்படியே இருக்கும் என்ன மனசு அதுலே இருக்கு இல்லையா அதனால என்ன என் சமாஜிலிருந்து நம்மளை அழைக்கணும் வாங்க திரும்ப இந்த துவைத பிரபஞ்சத்துக்கு வாங்கிகளே பார்க்கணும் துவைத பிரபஞ்சத்துக்கு வாங்க கொஞ்சம் போனெல்லாம் இருக்கு பேச வேண்டி இதுதான் சமாதி நம்ம விடாம சமாதிதான் இருக்கும் தெரியல ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு சமாதினா இந்த வாக்கியங்களை புரிஞ்சுக்கணும் அப்ப உங்க கவனம் எல்லாம் எதுல இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது அப்ப நம்ம கவனமெல்லாம் இப்ப அத்வைத பிரம்மன்ல இருக்காதம் இதுல இருக்கா ஷேதத்திலையும்தான் சமாதி வேறுதான் சமாதி கண்ண மூடின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்குது அது சமாதியும் சமாதி அது அப்படியே போயிட்டே இருந்தால் அவ மனசது எப்போ பார்த்தா இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணுங்கிற என்ன இருக்குமா இருக்காதா இது எப்படியா புரிஞ்சுக்கணுமே இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி சொன்னாங்களேன்னு சொன்னாங்க இதை விட்டு போச்சே அது விட்டு போனது இன்னும் கொஞ்சம் சொல்லி இருந்தால் இருக்குமே எதாவது தோணுமே எனக்கும் இருக்கும் அது சொல்லியிருக்கணுமே சமா அந்த உபநிஷத்துல பிராமணம் அங்க வந்து சிருஷ்டிய ரெண்டா பிரிச்சு இருக்கு மூர்த்த பிராமணம் அமூர்த்தம் அதை மூர்த்தம் அமூர்த்தம் வச்சுங்க மூர்த்தம் அமூர்த்தம் பிராமணம்னா செக்ஷன் அர்த்தம் பிராமணம்னா செக்ஷன் மூணாவது அத்தியாயம் அப்புறம் வந்து ஒன்பதாவது இல்லை மூணாவது எனக்கு ரெண்டுலேயும் இருக்கும் போல் இருக்கு அதில பார்த்த மூணு அதுலேயும் பார்த்தேன் இந்த மந்திரத்தை மூணு ஒன்போது இருபத்தி ஆறு மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது பிராமணன் இருபத்தி ஆறாவது மந்திரத்துலையும் பார்த்தேன் ஆனால் இந்த நான் வச்சிருக்கிற இந்த புத்தகத்தில் கோரக்பூர் புக்கில் ரெண்டு மூணு ஆறுன்னு போட்டிருக்காங்க பரவாயில்ல அங்கேயும் இருக்கலாம் மூர்த்தா மூர்த்த பிராமணன் இங்கே விஷயத்துக்கு வருவோம் மூர்த்தம்னு சொன்னால் பூமி ஜம்மூர்த்தூர்த்தம் சொல்லி என்ன பண்றது மூர்த்தம் போது தாபரியம் என்ன நிஷித்த நிஷேதம் பண்ணுறது அப்படி நிஷேதம் பண்ணுறதன் மூலமாக பிரம்மனை உணர்த்துகிறது ஆகவே சிருஷ்டி நிஷேதங்கிறது சொல்கிறாருங்க பிரம்ம சத்தியம் தத்வைத சத்தியத்தை விட சிருஷ்டி நிஷேதத்தை காட்டுறவர் சிருஷ்டி மித்யா அஜாத்தம் பிரம்ம இவ அதுக்காக இதை சொல்ற அது மாத்திரமில்லை அக்ரிஹ்யோ நிரி கிரியம் அது கிரகிக்கப்பட முடியாததே ஒரு நாளும் கிரகிக்க முடியாது கிரகிக்கப்படுற மாதிரி இருக்கு இந்த சிருஷ்டி மாதிரிதான் இருக்கு அப்படிதான் ஸ்ருதி சொல்றதே தவிர இது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை சர்வம் அக்ராஹிய பாவேன பாவம்னா ஸ்வரூபம் அக்ராஹ்யஸ்வரூபமாக ஹேத்துனா அனேன சர்வம் அக்ராஹ்யாவேனா எதையும் கிரகிக்க முடியாதுங்கிற இந்த ஹேத்துவின் மூலம் இந்த அஜம் பிரம்மன ஸ்ருகாசே நான் இப்ப யுக்தி சொல்லிவிட்டேன் கோட் பண்ணிட்டேன் அஜம் பிரகாசத்தை அஜம் நம்ம போட்டு சிஷ்டி நஜம் பிராசத்தை அஜா பிரச்சின அப்படின்னு புரிஞ்சம் ஆசிய உபேய அனிஷ அல்ல உசகனாவது உபாசன உபாஸ் உப்பேய உபேயாஜம் ஆமத்தை அஜம் பிராசத்தை ஆத்மஸ்வயமே பிரீபீபேட்சா நாஸ்தி பிர நீக்கிட்டு மன நம்ம ஒடம்பு மனசுபுல்லாம் நீக்கிட்டு மன ஆமத்தை தன் நஷேதாவதி அவசிஷன் விவேகூடாம பஞ்சா கோஷா நஷேதே யுக் தன்ஷேத அவதி அவசிஷே ஆயா அமைதியண்ட தோன்றின் எல்லாம் பிரகாசத்தை முடிஞ்சது இப்ப சொல்ற சுந்திர ஏவம் ஹி ஸ்ருதி வாக்கிய சதைஹி ஸ்ருதி வாக்கிய சதைகிண்டார் இப்போ நாலு சுரு தான் சொல்லியிருக்கு இது மாதிரி நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் சொன்னால் உனக்கு போர் அடிக்கும் ஆனால் அவனுக்கு சொல்றார் அதனால வந்து இப்போ ரெண்டு மூணு ஸ்ருதி சொன்னாலே உனக்கு இருக்கு இன்னும் நிறைய ஸ்ருதி இருக்கு ஏவம் ஹி ஸ்ருதி வாக்கிய ச பாஹ்யாபியந்தரம் அஜம் ஆத்ம துவம் அத்வயம் ந தத்த அந்நஸ்தி இது நிச்சிதம் ஏதத்து ஆக இந்த ஸ்ருதி நூற்றுக்கணக்கான ஸ்ருதி வாக்கியங்களால் உள்ளும் புறமும் எங்கும் நீக்க நிறைந்துள்ள காலம் இடம் பொருளை கடந்த அந்த ஆத்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்துக்கு வேறாக ஒன்றுமில்லை நிச்சிதம் பண்ணப்பட்டது மறுபடியும் யுக்தியாச்ச ஏததேவ புனா நிர்தாரியத்தை ஸ்ருதியை சொன்னோம் மறுபடிய த்திக்கு வர்ற அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்திபாகினேத்யாப்தேகூர்த்தஜே யனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் ி போ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாமிக்கு